ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து எனப்படும் எல்சி பிராங்குளின் ஒரு பிரித்தானிய அறிவியலாளர் உயிர் இயற்பியல் அறிஞர் வேதிய இவர் மூலக்கூறு உயிரியல் மற்றும் எக்ஸு கதிர் படிக வரைவி நிபுணர் என பலவகை துறைகளிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியவர் மரபணு வைவசு நிலக்கரி மற்றும் கிராபைட் ஆகியவற்றின் வடிவமைப்பை கண்டுபிடிப்பதில் பெரும் பங்காற்றியவர் பிராங்குலின் இலண்டனில் உள்ள நோட்டிங் மலை என்ற ஊரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து ஆம் நாள் பிறந்தார் ஒரு பணக்கார மற்றும் செல்வாக்கு மிக்க ஆங்கிலேய யூத குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தை எல்லிஸ் ஆர்தர் பிராங்க் வணிக வங்கி ஒன்றினை தொடங்கி நடத்தி வந்தார் இவருடைய தாயார் இவரது குடும்பத்தினர் பலரும் அரசியல் உயர் பதவிகளை வகித்து வந்தனர் புனித பவுல் மகளிர் பள்ளியிலும் வடக்கு இலண்டன் கல்லூரி பள்ளியிலும் சேர்ந்து இவர் தனது தொடக்க கல்வியை பயின்றார் இலத்தீன் மற்றும் விளையாட்டுகளில் சிறந்து பிராங்குளின் பள்ளி பருவத்திலேயே அறிவியலில் தனியாக ஆர்வத்தை காட்டினார் இவருடைய பதினைந்தாவது வயதில் வேதியியல் ஆராய்ச்சி செய்வதே தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என தீர்மானித்தார் அவர் சமூக சேவையில்தான் ஈடுபட வேண்டும் கல்லூரி படிப்பு பெண்களுக்கு தேவையற்றது என்று கூறிய அவருடைய தந்தையின் எதிர்ப்பையும் மீறி கேம்பிரிட்ஜில் உள்ள நியூன்பாம் கல்லூரியில் சேர்ந்து பயின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் பி ஏ தேர்வில் வெற்றி பெற்றார் அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பட்டதாரி ஆனாலும் பெயருக்கு பின்னால் பட்டத்தினை போட்டுக் கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இரண்டாம் உலக போர் நடைபெற்ற ஆயிரத்து முதல் ஆயிரத்து வரையிலான ஆண்டுகளில் தேம்ஸ் நதிக்கரையில் கிங்ஸ்டன் என்னும் இடத்தில் அமைந்திருந்த ஆங்கில நிலக்கரி பயன்பாட்டு ஆய்வு நிறுவனத்தில் பணியாற்றினார் இங்கு எக்ஸு கதிர்கள் விளிம்பு விளைவு படிகவியல் மூலம் நிலக்கரியின் மூலக்கூற்றின் அமைப்பை கண்டுபிடிக்கும் வழிமுறையை உருவாக்கினார் இதன் அடிப்படையில் இவருடைய ஆய்வை அமைத்துக் கொண்டார் தொடர்ந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு ஆயிரத்து முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்து இலண்டனில் மன்னர் கல்லூரியில் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் உயிர் இயற்பியலாளர் பிரிவில் ஜான் ரேண்டல் என்ற அறிவியல் ஆய்வு உதவியாளராக பணியாற்றினார் அதே சமயம் தனிப்பட்ட முறையில் கரைசல்களில் உள்ள புரதங்கள் கொழுப்புகளின் தன்மை பற்றி எக்ஸு கதிர்விளிம்பு விளைவின் உதவி கொண்டு அறிவதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தார் இந்த ஆராய்ச்சியில் இவருக்கு கிட்டிய இந்த முன்னறிவை அறிந்த ரேண்டல் டி என் ஏ இழைகளின் அமைப்பு பற்றி மற்றும் நுண்மையான புகைப்பட கருவியும் மூலம் கிடைத்தது எக்ஸு கதிர் இருந்த முன்னறிவே பிராங்குளினை மரபணு அமைப்பை ஆராயும் அறிவியல் அறிஞர்களுடன் பணியாற்ற வழிகோலியது மரபணு ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்றாலும் இருபதாம் நூற்றாண்டில்தான் மரபணுவின் சரியான வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டது ரோசலின் பிராங்குலின் ஆராய்ச்சியை இதற்கு அடித்தளமாக அமைந்தது பிராங்குலின் ஆயிரத்து முதல் ஆயிரத்து ஆம் ஆண்டு வரை மரபணு ஆராய்ச்சியில் மரபணுவின் பதிப்பை எக்ஸு கதிர்களின் விளிம்பு விளைவு படிகவியல் மூலம் படம் பிடித்தார் இந்த படங்களை பிராங்குளினின் அனுமதி பெறாமலேயே வில்கின்ஸு வாட்சனுக்கு காண்பித்தார் வாட்சன் கிரிக் ஆகிய இருவரும் மரபணு வடிவத்தை கண்டறியும் ஆய்வில் அப்போது ஈடுபட்டிருந்தனர் மரபணு இழை சுருள் வடிவம் கொண்டது என்பதனை மெய்ப்பிக்க மிக சிறந்த ஆதாரம் பிராங்குளின் எடுத்த படமே என அவர்கள் உணர்ந்தனர் அதனை பயன்படுத்தி அவர்களின் ஆராய்ச்சியை தொடர்ந்தனர் இந்த ஆராய்ச்சிகளில் அவர்கள் பெற்ற வெற்றியின் அடிப்படையில் வாட்சன் கிரி வில்கின்சு ஆகிய மூவருக்கும் பின்னால் நோபல் பரிசு வழங்கப்பட்டது தனது சூழ்நிலை காரணமாக பிராங்கலின் இலண்டனில் உள் பர்பை கல்லூரியில் சேர்ந்து தனக்கென்று ஓர் ஆய்வுக்குழுவை உருவாக்கி தன்னுடைய பழைய ஆய்வுகளை தொடர்ந்தார் வைரசுகள் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட்டார் வெளியிட்டார் ஆய்வின் பொருட்டு அமெரிக்கா சென்ற போது நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தன்னுடைய ஆய்வுகளின் இடையே மூன்று முறை அறுவை சிகிச்சை மற்றும் பல சிகிச்சைகளை மேற்கொண்டும் உடல் நலம் தொடர்ந்து பாதிப்படைந்தது சிகிச்சை பலனின்றி இவருடைய முப்பத்தி ஆவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பிராங்குளின் மரணமடைந்தார் வாட்சன் அவருடைய ஆராய்ச்சியை பற்றி நூல் வெளியிட்ட போது மரபணு கண்டுபிடிப்பில் உரோசலின்று பிராங்குளின் பற்றி எழுதாமல் தவிர்த்தார் ஆனால் பின்னர் ஒரு சமயம் கிரி இதே கண்டுபிடிப்பை எட்ட பிராங்குளின் இன்னும் இரண்டு அடிகள் மட்டும் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது என்று எழுதியிருந்தார் புகைப்படத்தை வாட்சனுக்கு தந்த வில்கின்சு மட்டுமே நோபல் பரிசு பெற்ற போது பிராங்குளின் பற்றி குறிப்பிட்டு பேசினார் வாட்சன் மற்றும் வில்கின்சு மூவருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு நோபல் பரிசு கிடைத்த போது பிராங்குளின் நான்கு வருடங்கள் ஆகியிருந்தன நோபல் பரிசு பரிந்துரை விதிகளின் மூன்று நபர்களுக்கு மேல் ஓர் ஆராய்ச்சிக்கு பரிசு வழங்க அனுமதி இல்லை மேலும் இறந்த பிறகு ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்கும் வழக்கமும் கிடையாது இதனால் உரோசலிண்டு பிராங்குளினுக்கு நோபல் பரிசு கிடைக்காமலேயே போயிற்று பிற்காலத்தில் ரோசலின் பிராங்குளினுடன் பணிபுரிந்தவர்களும் அவருடைய நண்பர்களும் பற்பல ஆராய்ச்சிகளின் போது அவர் எழுதிய குறிப்பேடுகளை வெளிச்சதிற்கு கொண்டு வந்து பிராங்குளினை உலகறிய செய்தனர் மரபணுவின் வடிவத்தை கூட்டாக அன்றி தனியொரு பெண்ணாக உழைத்து கண்டறிந்ததை உலகம் புரிந்துகொண்டது கொண்டது போற்றும் வகையிலும் இவருக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இரண்டாயிரத்து நான்கு ஆம் ஆண்டு சிகாகோ மருத்துவ பள்ளி என்னும் பெயரை மருத்துவம் அறிவியலுக்கான ரோசலின் பிராங்க்ளின் பல்கலைக்கழகம் என்று மாற்றி அமைத்தனர் அது மட்டுமல்லாமல் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் பல ஆராய்ச்சிக் கூடங்கள் மற்றும் உயர்கல்வி நிலையங்களுக்கு இவருடைய பெயர் சூட்டப்பட்டது